வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா விஷ்ணுவே வந்து பிறந்தார் வேதவியாசராக கிருஷ்ணத்வைபாயனர் அவருக்கு திருநாமம் பகவத் பாதராயணர்னு கொண்டாடப்படுகிறார் வியாசர் பெண்ணுக்கும் பேதைக்குமாக அனைவருக்குமாக மகாபாரதத்தை இயற்றினார் அதிலேயும் வித மிக முக்கியமான கட்டம் கலங்கி போய் தூக்கம் வராமல் தவிழ்த்த திருத்தராஷ்டனுக்காக விதுரர் நீதிகளையெல்லாம் உபதேசிக்கிறார் அதில் யார் பண்டிதன் என்று அடையாளம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போற அடையாளம் ரொம்ப ஈடுபாட்டை விளைவிக்க கூடியது சொல்லுகிறார் தர்மார்த்தாவனு காமாதர்த்தம் அவரே பண்டித்தன் கொண்டாடப்படுகிறார் தர்மார்த்தாவனுவர்த்ததே தர்மத்திலேயும் அர்த்தத்திலேயும் நிலைநிற்கிறதோ உலக பொதுஅறிவானது தர்மத்திலேயும் அர்த்தம் பொருளிலேயும் நிலை நிற்கிறதோ மேலும் காமாதர்த்தம் வினீட்டே யாக பண்டித்த உச்சதே காமாது அர்த்தம் சத்தத்தை ஒழுங்கா தெரிஞ்சுது தனக்கேற்ற புருஷார்த்தத்தை யார் நிர்ணயித்துக் கொள்ளுகிறானோ அவன் பண்டித்தன் சொல்லப்படுகிறான் இந்த இடத்துல நாம ரொம்ப அழகான ஒரு கருத்து புரிஞ்சின்றாகணும் தனக்கேற்ற புருஷார்த்தத்தை எவன் நிர்ணயித்துக் கொள்ளுகிறானோ அவன் பண்டிதன் தனக்கேற்ற புருஷார்த்தம் எது முதல்ல புருஷார்த்தம்னா என்ன புருஷைகி அர்த்தத்தை இது புருஷார்த்த ஒரு புருஷனாலே விரும்பப்படுவது எதுவோ அது புருஷார்த்தம் இங்கே புருஷன்கிற சொல்லுக்கு ஆன்மகங்கிற பொருள் கிடையாது புருஷன் என்னால் ஆத்மானு பொதுவாக வச்சுக்கணும் ஒருத்தொருத்தனும் எதில் விருப்பப்படுகிறான் அது சரியான விருப்பமா இதுதான் தனக்கேற்ற விருப்பமாங்கிறத புரிந்து வேண்டும் அந்த புருஷார்த்தத்தை முதல்ல நிச்சயம் பண்ணிக்கணும் இதுதான் எனக்கேற்ற இலக்கு இலக்கை டிஃபைன் பண்ணிக்கிறேனால் வாழ்க்கை வாழ்வதே அர்த்தமற்றது எப்பேற்பட்ட எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாக்கிற மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடக்கிறதே ஓஹோன்னு ஃபுட்பால் நடக்கிறது உலகம் முழுக்க பார்க்கறான் அந்த ஃபுட்பாலுடைய கோல் போஸ்ட் ஒரு இடத்துல இருக்கு அந்த கோல் போஸ்ட் அந்த இடத்துல இருக்குங்கிறத ஆட்டக்கார அத்தனை பேரும் புத்திக்கும் தெரியும் அவா கண்டி அது பட்டுண்டே இருக்கும் ஆனா அத பார்த்துட்டே இருக்கணுங்கறதல்ல அவ கண்ணு முழுக்க பந்துல தான் இருக்கும் பந்த காலால உதச்சுருக்கா தடையால உதச்சுருக்கா ஆனா தங்களுடைய பின்புறத்துலேயே இப்ப தோல் போஸ்ட போட்டு இந்த டீம் அடிக்கணும்னு வச்சுங்க எல்லா சமயம் பால அந்த பக்கம்தான் அடிப்பாங்கிற அவசியம் இல்லை எதிர்ப்பக்கம் கூட அவ தட்டிட்டு போலாம் ஆனா லாச்சரிய தெரியுமா பால எதிர்பக்கம் விளையாடிட்டு போறச்சே கூட புத்தி இந்த பால் அந்த பக்கத்துல இருக்கிற கோல் போஸ்ட்ல போட்டாகணும் அப்படிங்கிற சிந்தனையோட தானே பண்றான் அப்ப லட்சத்திலேருந்து விளக்குறது கிடையாது இதுதான் கோல் போஸ்ட் இதுக்குள்ள பால கொண்டு போய் போட்டாகணும் அந்த கட்சி இதுல கொண்டு போடுறதுக்கு விடக்கூடாது இப்படிங்கிறதா வாளுடைய வேலை இதுக்கே லட்சமா வச்சுன்னு பிரயத்தனப்பட்டுட்டே இருக்க போறா உடனே ஒருத்தர் பார்த்தார் எப்படியும் சுவாமி அவ கண்கள் இலக்கு எல்லாம் அந்த புட்பால்ல தான் இருக்கு நான் சத்தம் காட்டாம ஒரு காரியம் பண்றேன் கோல் போஸ்டே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஒரு மீட்டர் நான் தீண்டே இருக்கேன் அதுக்கப்புறம் அத சட்டு சட்டுன்னு மாத்திண்டே இருந்தா வாளுக்கு ஆட்டமே போகாது அப்ப நாமும் வாழ்க்கை என்னும் பெரும் விளையாட்டு இந்த ஆட்டத்தில் நம்முடைய கோல் போஸ்ட் எது பாலை எங்க கொண்டு போய் எப்படி அடிக்கணும் இதை நம்ம சரியா தெரிஞ்சு நம்ம அதனாலதான் புருஷார்த்தத்தை முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கோ இதுதான் நான் விரும்பத்தக்கது இதத்தான் நான் அடைய வேண்டும் நிர்ணயம் பண்ணும் அதை பண்ணு அப்புறம் அதுக்கு தகுந்தாசலையே தான் நடக்க வேண்டும் அது இந்த ஸ்லோகத்துல சொல்றார் யாருடைய புத்தி இது என்னுடைய இலக்குன்னு நன்கு முடிவு பண்ணின்றதோ அது பண்ணாமலே நம்ம பாதி வாழ்க்கையை கழிச்சுடுவோம் நாம என்ன விருப்பப்படுறோம் அந்த விருப்பம் நமக்கு ஏற்றது தானா இது அடையறதுக்குத்தான் நாம செய்யற ஓரோ செயலும் பயன்படுறதா அதுக்கு குறுக்க எதையும் நாம வரவிட மாட்டோமா இவ்வளவுதானே வாழ்க்கையில தேவை அவர் ரொம்ப போக்கஸ்டா இருக்காருன்னு சொல்ற முடியும் அப்படின்னா என்ன அவர் போக்கஸ்டா இருக்காருன்னா தன்னுடைய இலக்கிலிருந்து இப்படி அப்படி அவர் கண் பார்வையை நகத்தரதாவே இல்லை அர்ஜுனன் முதலான பஞ்சபாண்டவர்கள் துரியோதனாதிகள் இவர்களுக்கு துரோணாச்சாரியர் அம்பு குடுறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கார் வில்ல கையில குடிச்சுட்டார் அம்ப பூட்டுட்டார் இலக்கை வச்சு எப்படி குறிபார்த்து எய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் ஒரு ஒரு பிள்ளையா முன்னாடி வரா அதோ அந்த பறவை உட்காந்துருக்குப்பார் மரம் தெரியறதா பறவையோட கால் தெரியறதா ரக்க தெரியறதா பறவையோட கண்ணு தெரியறதா சரியா அம்ப குறி பார்த்து விடு அப்படின்னு துரோண் சொல்றார் முதல்ல ஒரு பிள்ளை வந்தான் உனக்கு மரம் தெரியறதா தெரியறதுன்னா நீ விடவே விடாதே நகர்ந்து போயிடுங்கட்டார் அடுத்த பிள்ளை வந்தான் உனக்கு மரம் தெரியறதா தெரியலேன்னு விட்டான் பறவையோட கால்கள் தெரியறதா தெரியறதுன்னா வேண்டாம் நீ நகர்ந்து போயிடுங்க அடுத்த ஒருத்தன் வந்தான் மரம் தெரியறதா தெரியல கால் தெரியறதா தெரியல பறவையோட உடம்பு தெரியறதா தெரியுதுண்ணா நீயும் அம்பைய வேண்டாம் போயிட்டு வாங்கிட்டான் அடுத்த பிள்ளை வந்தான் மரமும் தெரியல பறவையோட உடம்பு காலும் தெரியலே உடம்பும் தெரியறதே கண்டு மட்டும் இலக்குத்தான் தெரியறதுன்னா நீ விடுன்னார் சரியா அர்ஜுனன் இலக்கை அடிச்சுட்டான் இப்ப துரோணாச்சாரியர் இந்த நிகழ்ச்சியில நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறார் நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கிறதுனால புத்தி அதுலதான் இருக்கணும் அதை சரியா முதல்ல வரையறுத்து கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு எல்லா இடத்துலையும் நம்ம புத்தியை வச்சுட்டே நிறைய விஷயம் சேகரிச்சுக்கலாம் ஆனா கண்ட கண்ட இடத்துல முயற்சியை வீணாக்கவே கூடாது நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி பயன்படுத்திக்கணும் எத்தனை அதுக்கு நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் இதை ரெண்டையும் சம்பந்தப்படுத்துறது தானே வாழ்க்கையே நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம்ங்கிறது ஒரு முக்கியமான எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கு அதை வைத்து கொண்டுதான் எதையுமே சாதிக்கணும் அப்ப இருபத்தி மணி நேரம் அடியனுக்கு புத்தி இருக்கு பெருமாள் உடம்பு கொடுத்துருக்கார் பல விஷயங்களை சொல்றதுக்காக புத்தகங்கள் இதை வச்சிருந்து அடைய வேண்டும் எது புருஷார்த்தம் ஒத்தத்தருக்கு ஒன்னொன்னு மாறுபடலாம் என்ன கேட்டா இதுதான் வெறுப்புன்னு சொல்லுவேன் உங்களை கேட்டா ஒத்தத்தரை கேட்டா ஒரு ஒரு ஒரு மைக் எடுத்து ஆயிரம் பேர்கிட்ட மைக்கு அனுட்டுங்க உங்களுக்கு விருப்பம் எது வேண்டாது அது விருப்பம் எது வேண்டாதது கேட்டுட்டே வந்தா ஆயிரம் பதில்கள் தான் கிடைக்குமே தவிர ஒரு நாளும் ஒரே பதில் கிடைக்கவே கிடைக்காது என்ன கேட்டா சுவாமி உனக்கு எது விருப்பம் எது வெறுப்பு மார்கதி மாசம் வந்து விட்டுனா திருப்பா உபன்யாசம் வச்சுடுவார் கார்த்தால உபன்யாசம் ராத்திரி உபன்யாசம் கோவிலுக்கு வேற காலங்கார்த்தால் அது சொல்லி பொங்கல் சக்கர பொங்கல் தத்யோதனம் இதெல்லாம் வேற வாங்கிண்டாகணும் குளிர் மாசம் வேற பண்ட கட்டாம முப்பது நாள் தள்ளுத்தினா சுவாமி அவன் அடி எனக்கு ஒரே புருஷார்த்தம் அடி எனக்கு அது ஒண்ணுதான் தொண்டை கட்டி போச்சு வெறுப்பு இவளுக்கு தான் என்ன கேட்டேன்னா புருஷார்த்தம்னு சொல்லப்போறேன் ஒருத்தர் பார வண்டி இழுத்துருக்கார் நிச்சயப்படி கூலி தொழிலாளி அவரிடத்துல உமக்கு விருப்பம் எது இன்னைக்கு முழுக்க வேலை கிடைச்சி கூலி கிடைச்சி ராத்திரி சாப்பாடு கிடைச்சுடுத்தா குடும்பத்தை என்னால பறிக்க முடிஞ்சுதா அதான் சுவாமி விருப்பம் இன்னைக்கு வேலை கிடைக்காத போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டேன்னா அவளுக்குதான் வெறுப்பு அவர் சொல்ல போறார் போய் உமக்கு எது விருப்பு எது வெறுப்புன்னு கேட்டால் மோட்சம் கடைச்சு கொடுத்தா விருப்பம் இல்ல சம்சாரத்துல திரும்ப பிறந்தேனா வெறுப்பு இது அவர் சொல்ல போற இப்ப அடிய்கிட்ட வந்து உனக்கு விருப்பு வெறுப்பு எதுன்னு கேட்டா மோட்சம் அடைக்கணும் கிடைக்காது இல்லாம நம்ம சத்து நீச்சல் விட போறோமா மோட்சம்ங்கிறதே உயர்ந்தவர்கள் ஆச்சைப்படுறது நாமும் படணம்ங்கிறதுக்காகத்தான் இத்தனை பிரயத்தனமும் பட்டு இருக்கோம் அப்ப ஒத்தொத்தருக்கு ஒரு விருப்பு வெறுப்புகள் மாறுபட்டுருக்கோம் இல்லையோ நமக்கேற்ற பொதுவான புருஷார்த்தம் எது அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணுங்க இது நம்ம ஒத்தருமே இதுலதான் கொஞ்சம் கோட்டை விட்டுருவோம் அச்சீவே பண்ண முடியாது இலக்குகளை வச்சிருந்து உழைச்சாதி குறைச்சலா உழைச்சோம்னா எல்லாம் விழலுக்கரை தண்ணி எதையுமே நம்மளால சரியா சாதிக்கிறதுக்கே முடியாத போடும் இப்போ ஒரு இடம் சொல்றேன் ராமன் காட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறான் ஒத்தொத்த இடத்தரையா விடை பெற்றுக் கொள்ளுகிறான் கௌசல்லையை நாட்டில் இருக்க சொன்னான் தர்மத்தை உபதேசித்தான் அடுத்து சீதையினுடைய அந்த புறத்துக்கு வந்தான் சீதையை நாட்டில் இருக்கும் உன்னால் தாங்க ஒண்ணாது துஷ்டமான விலங்குகள் இருக்கும் காடு ராட்சசர்கள் இருக்கும் வேண்டாம் நெல் என்று சொன்னான் சீதை எவ்வளவோ வாதிட்டால் ராமன் ஏற்றுக்கொள்ளுவதாக இல்லை கடைசியா சீதை கேட்கிறார் நீ போறதுன்னு முடிவு போகிட்ட நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ சொர்க்கம்னா ஏது நரகம்னா ஏது ராமன் சொல்றார் என்னன்னது ஸ்வர்க்கம் புண்ணியம் மன்னவர்கள்லாம் சொர்க்க லோகத்துக்கு போவா நல்ல ஜோதிஷ்தோம யாதம் பண்ணியிருந்தா ஸ்வர்க்கத்துக்கு போகலாம் அங்கங்க அப்சரஸ்ரீகள்லாம் ஆடிந்துருப்பா பாடிந்துருப்பா ஆனந்தமா அனுபவிக்கலாம் இது சொர்க்கம் நரகத்தனுடைய பட்டண யமதர்மராஜனுடைய பட்டணம் நரகம் பாப மன்னவர்கள்லாம் அங்க போறா அங்க ரூரூன்னு நகர நரக்கம் இருக்கு அசிட்ட பத்திரம்ங்கிற நரக்கம் இருக்கு லாலாபக்ஷங்கிற நரக்கம் இருக்கு கும்பிபாசம்ங்கிற நரக்கம் இருக்கு எந்தந்த பாப மன்னவா இந்தந்த நரக்கத்துக்கு போவா ராமன் படிக்காதா சவுபன்யாசம் பண்ணால் சீட்டுக்கு சீட்டை கழுக்குன்னு சிரிச்சுட்டான் உனக்கு சொர்க்க நடக்கங்கிற சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்கோம் இல்லே எனக்கு தெரியாதுன்னு பேசாமல் இருந்திருக்கும் அதுக்குன்னு தெரியும்னுட்டு இந்த மாதிரி பேசிக்கலாமா ஒரு சங்கீத வித்வான் மணி நேரம் ரொம்ப நன்னா கல்யாணி ராகம் பாடினார் ஆனால் கேட்டவாளுக்கு அதை ஒத்தருக்கு ஒரு ஆசை எழுந்திருந்து கடைசியா சொன்னார் சுவாமி மூணு மணி நேரமா ரொம்ப நன்னா தோடி பாடினீர் ஒரு பத்து நிமிஷம் கல்யாணி பாடும் இப்படின்னு நினைச்சா அவருக்கு தோடியும் தெரியாது கல்யாணம் தெரியாதுன்னு நடைசா எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு விட்டுருக்கும் ராமன் அனுபவம் செல்லாமல் சொர்க்கத்துக்கு அர்ச்சனை உன்னார் நரகத்துக்கு அர்ச்சனை ஒன்னார் சீதை திரும்பி சொல்றா ராமனை பார்த்து ராமானி முதல் கல்வி என்ன தெரியுமா கேட்டிருக்கணும் ஹே சீதே சொர்க்கம்னா என்ன நரக்கம்னா என்னன்னு கேட்டாய் யாருடைய எண்ணத்தாலே யாருடைய அபிப்பிராயத்தால் கேட்கிறாய் ஏன்னா எல்லாருக்கும் ஸ்வர்க்கமும் நரக்கமும் ஒன்னா இருக்காது ராமா உனக்கு சொர்க்கம் வேறே நரக்கம் வேறே எனக்கு ஸ்வர்க்கம் வேறே நரக்கம் வேறே ராமன் ஆச்சரியப்பட்டார் அப்படி கூட உண்டாசித்தேன் எல்லாருக்கும் அந்த மூணாவது லோகம் தானே சொர்க்கம் எல்லாருக்கும் யம பட்னம் தானே நரக்கலோகம் அல்ல இது உன்னுடைய அபிப்பிராயம் ஆனா என் அபிப்பிராயத்தை கேள்வி சொல்றேன் பராம்பிரியன் கஜராம மயாசகராமா உன்னோட சேர்ந்திருந்தால் சொர்க்கம் உன்னை விட்டு பிரிந்தால் நரக்கம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிற சொர்க்க நரக்கம் இவ்வளவுதான் எனக்கு அந்த சொர்க்கத்தை தெரியாது இந்த நரக்கத்தை தெரியாது எஸ்வயா சகசா உன்னோட சேர்ந்து இருந்தா ஸ்வர்கம் விட்டு பிரிஞ்சிருந்தாலே தான் அவரவர்களுக்கு இன்ப துன்பம் சட்ட நிர்ணயம் பண்ணிக்கிறது எவ்வளவு முக்கியம் இதுதான் என்னால் விரும்பத்தக்கது என இப்படி நினப்படி ஒன்னொன்ன சுகதுக்கம் மாத்தி நம்ம பாட்டு கோல் போஸ்ட வாழ்க்கை எப்படி வாடுறது ஒரே விருப்பு வெறுப்புகள் இருக்க வேண்டாமா தன் அம்மாற பார்த்து உம்ம பாஷையின் படி உம்முடைய மொழியின் படி நரக்கம் எதுன்னு கேட்டால் அவர் யம தர்மராஜனுடைய பட்டணம் செல்லவே மாட்டார் அவர் இந்த சம்சாரத்தையே நரக்கம் ஊடுறார் வானேர வழி தந்த வாட்டாத்தான் பணிவகையே நானேர பெருகுமேன் நரகத்தை நகநெஞ்சே தேநேரு மலத்தொழபம் திகழ்பாதன் செழும்பரவ திரிவான தாலிமையன் தலைமேலே பத்தாம்பத்து ஆறாம் திருவாய்மொழி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில சாதிக்கிறார் நரகத்தை நதுநெஞ்சே அழ்வார் மோக்த்துக்கு கலங்குட்டார் அர்ச்சிராதி மார்க்கத்தில் வைகுந்தத்தை நோக்கி புறப்பாடு அழ்வார் நல்லா வேகமா பிரயாணம் பண்றார் அப்ப அவருடைய நெஞ்சு அவரை விட சீக்கிரமா முன்னாடி போயிருந்தது அதுக்கு பெருமான இடத்தை அவ்வளவு ஆசை அழ்வார் நெஞ்சை நிறுத்தினார் நரகத்தை நது நெஞ்சே எங்க அவசரமா போறேன் இந்த சம்சாரம் நம்மள இத்தனை பிறவிகளா எத்தனை பாடுபட்டுருக்கு ஒரு நிமிஷம் நின்று அதை பார்த்து பரிகாசம் பண்ணி கேலி பண்ணி ஓஹோன்னு சிரிச்சுட்டு போலாம் வார் ஏன்னா இனிமே இதை நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா பெருமாள் கைய பிடிச்சிருந்தாச்சு தைரியம் வந்துடுச்சு இனிமே சம்சாரத்தை பார்த்து சிரிச்சிருத்தான போய் அப்ப சம்சாரத்தை அழ்வார் நரகத்தை நசுமைஞ்சே நம்ம பூமியை பார்த்து நரக்கம் இத நாமெல்லாம் சொர்க்க பூமியா நினைச்சுன்னு வாழ்ந்துருக்கோம் ஆனா மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவனுக்கு இதுவே மறக்கமாகிவிடுகிறது அப்ப புருஷார்த்த சிந்தனை முக்கியம் இன்னதுதான் என்னால் விரும்பத்தக்கது என்ன அவன் அவன் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் ஆனா இந்த முடிவு ஒத்தொத்தருக்கும் மாறுமே சுவாமினா மாறும் நம்மள யாருன்னு புரிஞ்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த ஆப்பில மாறிட்டே இருக்கும் இப்ப நான் சொன்னது என்ன ஒரு நல்ல சங்கீத வித்வான பார்த்து சொர்க்க நரக்கம் கேட்டேன்னா தொண்டை கட்டுறது கட்டாது தினப்படி கூலி தொழிலாளி நடத்துற சொர்க்க நரக்கம் கேட்டா வியாதி இல்லாம கூலி கிடைச்சிருந்து சோறு கிடைச்சிருந்தா சொர்க்கம் வியாதி வந்து வேலைக்கு போக முடியல நரக்கம் ஆழ்வார கேட்டா மோக்ஷமே தான் சொர்க்கம் பூமண்டலமே சீத்தையை கேட்டா ராமனோட சேர்ந்து இருக்கிறது சொர்க்கம் விட்டு பிரிந்தா நரசன் இப்படி ஒத்தொத்தர் அப்ப எப்படினா அவ அவ தங்களை என்னான்னு புரிஞ்சுருக்கமோ அதுக்கு தகுந்த உடல் நினைச்சுட்டால் அப்ப உடல் இன்பமே புருஷார்த்தமாகிவிடும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் செட்டில் ஆயிடுவோம் அப்படி இல்லை உடல காட்டில் ஆத்மா வேறுபட்டவன் உயர்ந்தவன் இந்த எண்ணம் தெரிஞ்சு போச்சு இனிமேத்தான் நமக்கு வாழ்க்கையே இந்த இடத்துல இப்ப ரெண்டு பாதை வந்துடும் உடலின்பத்தில் இருக்கிறது கீழே பாதை அதை விட்டுடுவோம் இதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பாதை இருக்கு ஒன்னும் ஆத்மாவை பற்றின உண்மையறிவு ஏற்பட்டு ஆத்மாவையே அனுபவித்து கொண்டு காலத்தை கழித்தல் அதுக்கு கைவல்ய அனுபவம்னு பேர் அதுவும் ஒரு சாழ்ந்த அனுபவம் தான் இல்லே ஆத்மா பரமாத்மாவை அடைந்து வைகுண்ட பிராப்தி ஏற்பட்டு அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் அங்கு தொண்டு இது மிக உயர்ந்தது அப்ப நான் தெரிஞ்சுக்கணும் நான் உடல் இன்பத்தில் ஆசை உலக இன்பமே புருஷார்த்தம் ஆத்மா இன்டிபெண்ட் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அப்ப என்னை நானே அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையை கவிச்சுடுவேன் உடல் இன்பத்தில் ஆசை இல்லை ஆனா பெருமான அனுபவிக்கிறதுல ஆசை இல்லை நான் இண்டிபென்டன்ட் ஆத்மா நினைச்சுட்டேன்னா ரெண்டாவது ஆபத்து மூணாவது நான் சர்வாத்மனா டிபெண்ட் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு அடிமையான ஜீவாத்மா நித்தியம் ஆனந்தம் ஜீவாத்மா அப்படின்னு என்ன பத்தி புரிஞ்சுகின்றேன் அப்ப பெருமானை அடைந்து கைங்கரியம் பண்ணுவதே புருஷார்த்தம் இங்க இருக்கும் போதும் அங்கு சென்றாலும் கைங்கரியம் என்ன புருஷார்த்தத்தை வரையறுத்துக் கொள்ளுகிறோம் இதத்தான் ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவல்லாபார்த்தி என்று மூணாக சொல்லுவார்கள் ஐஸ்வர்ய இன்பத்தால் ஆசே அது தாழ்ந்தது கைவல்ல ஆத்மாவிடத்தில் உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில்